सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜா வந்தே முனி சகசிரமூஷோத்தமசிரே நோய சவஸ்தம் நருச்சியத்தை ஜன்மஜராத்தஞ்சாவதுலோக்கிய சாத்மா சம்மி சமோ புண்ட वृषकर्माषाकृति वसु अभी नाम अर्थम पातटोम वसुम पाता सत्यहां पाता इन समात्मा अद्क अर्थम पाकण भाष्यं पढ़ा समाहा आत्मा <स्थाथ> यस्य समात्मा மனயாதி அூஷித்த சுவூத்த ஆ சமஹா ஆத்மா ஆத்மாங்கிற சப்தத்துக்கு மனஹான்னு அர்த்தம் பண்ணுறார் எப்படிப்பட்ட மனசுன்னா எஸ்ய ராகத்வேஷாதிபி அதூஷிதா சகா சமாத்மா ஆத்மாங்கிற சப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கொண்டு அந்தகரணம் மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கொண்டு விருப்பு வெறுப்புகளால் விருப்பு வெறுப்பு வெறு முதலானவைகள்ங்கிறதுனால நீங்கள் காமக்ரோத லோபமோக மதமாச்சரிய ஒன்றுமே இல்லை சுத்தமான மனசு ஆஹ் சம ஆத்மான்னா என்ன அர்த்தம் ராகத் அதாவது ராகத்தினால சுகமோ துவேஷத்தினால துக்கமோ கிடையாது ஆஹா மனசினுடைய சமநிலை பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் ஒரு அர்த்தம் சொல்கிறார் இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்னென்னா பிரம்மன் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு கீதையில் சொல்கிறார் இல்லையா பகவத்கீதையில் இந்த ரெண்டு அர்த்தமும் இருக்குது அதாவது ஆத்மௌபமியன சர்வற்ற சமம் பசியோ அர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம் ச யோகி பரமோ மத ஆறாவது அத்தியாயத்தில் இருக்குது அந்த ஸ்லோகத்தையே இங்கே கோட் பண்ணிக்கலாம் நாம் ஆஹ் சமாத்மாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன ராகத்வேஷ அபாவ அந்தம் ராகத்வேஷாதி அபாவ அந்தரணம் சித்த சித்தசாமியம் மனசில் வந்து எதுவும் விவகாரம் எதுவும் அஃபெக்ட் பண்ணுறதில்லை எந்த விதமான விவகாரங்களும் மனசில் சஞ்சலத்தை உண்டு பண்ணுறதில்லை ஆக அச்சஞ்சலம் மனஹா அப்படின்னு போடலாம் அதாவது என்ன சொல்கிறது அகல் மஷம் மனஹா அழுக்கற்ற மனம் மாசற்ற மனம் अब अर्थम अब प्रला ना मत एं मनुषन विद्या विनय स्राह्मणे कविहस्नी सुनिजैव शवपाच अपलक्षणम सर्वभूतेषु सम अल्प सर्वभूतेषु सम चैतन्य प्यूर् कॉन्शियस्नसुन अर्थम அஹ பேலன்ஸ்டு மைண்டுன்னு ஒரு அர்த்தம் பியூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறார் சர்வபூத்தேஷ் ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம் சர்வபூதேஷு சம ஏக ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வா என்ன என்ன விகல்பம் ஆஹ மனசையும் எடுத்துக்கலாம் ராகத்வேஷம் இல்லாத மனசை மனஸ்வரூபமாக இருக்கார் பகவான் மாஷிலா மனமே ஈசன் கோயில்னு சொன்னேன் இல்லையா ஆக ராக்வேஷத்தில் எடுத்துவிட்டால் பகவான் நே சாந்த ஸ்வரூபமாக வெளிப்படுறார் சாந்த ஸ்வரூபமே பகவான் அதே மாதிரி என்னென்னா பிரம்மக்ய பிரம்மன் நம்ம ஒத்துனா சமமாக இருந்தால் மனசில் சமம் இருந்தால் என்ன விஷமம் இருந்தால் என்ன விஷமம் இருந்தாலும் சமம் இருந்தாலும் சம விஷம சாட்சி சம விஷம சாட்சி அந்த சஞ்சலம் இருந்தாலும் அச்சஞ்சலம் இருந்தாலும் அந்த சஞ்சல அச்சஞ்சல விற்தி சாட்சி சைதன்யம் சமஹா அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் எங்கே இருக்குது தெரியல சம ஆத்மேதி வித்யாத் இது ஸ்ருதேஹே ஆஹா வேதத்தில் சொல்லியிருக்கு சம ஆத்மா இத்தி வித்யாத் அப்படின்னு ஒரு ஸ்ருதியை மேற்கோள் காட்டுறார் இது எந்த இடத்துல இருக்குது இந்த ஸ்ருத்தின்னு தெரியல அடுத்த ஸ்லோகம் அடுத்த நாமா சம்மிதா சம்மிதான்னு எடுத்துக்கிறது அசம்மிதான்னு எடுத்துக்கிறது ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கிறதுக்கு இந்த நாமா கொடுக்கறது ஏன்னா அந்த சந்தி அப்படி இருக்குது வசுர் வசுமன சத்ய சமாத்மா சம்மித சமஹா சொல்லலாம் அசம்மி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது படிக்கலாம் சர்வரப்பீ அர்த்தை பரிச்சி சம்மி அபரிச்சி அமித்த அசம்மி की और फुट नोट की बाहर समात्मा सम्म इधेद सहात्मा प्लस् सम्म दोनों प्रकार होन के, होने के कारण दो होक अर्थ किया गया रेडल पलट काली वर को उपड़ावराक्षि ஒரே மெய்ப்பொருள் தான் நம்மளே எடுத்துங்கோ நம்ம எல்லோரும் வந்து உண்மையிலேயே அபரிச்சின்ன ஸ்வரூபமாக பரிச்சின்ன ஸ்வரூபமாக நம்மளாம் லிமிட்டடாக அன்லிமிட்டடாக அப்படின்னு கேட்டால் சாஸ்திர திருஷ்டியில் அன்லிமிட்டட் தான் மாயினால் அஜானத்தினால் லிமிட்டடாக பார்க்கப்படுறது ஆக அன்லிமிட்டெட் தான் அன்லிமிட்டட் ஸ்பேஸ் தான் லிமிட்டடாக காண் காணப்படுகிறது இந்த பில்டிங்கில் வந்து லிமிட்டடாக அன்லிமிட்டடானா லிமிட்டட் மாதிரி இருக்குது ஆனால் ஸ்பேஸ் வந்து அன்லிமிட்டட் இந்த கட்டடம் வந்து லிமிட் பண்ணுறது அதை புரிஞ்சுக்கணுங்க சர்வைஹி அர்த்த ஜாத்தைஹி பரிச்சின்னா இவ போட்டிருந்தா நல்லாயிருக்கும் போடலை ஆச்சாரியால் போடலை ஆச்சாரியால் போய் நம்ம சொல்ல முடியுமா அஹ பரிச்சின்னஹா இவ பரிச்சின்னா அப்படின்னு சொல்லலாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அபரிச்சின்னகான்னு அடுத்தபடியாக சொல்கிறதுனால எல்லாத்துக்கும் நீங்கள் திருவாச்சகத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும் என்னது இப்போ சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே வரையறைக்கு உட்பட்டவனே வரையறைக்கு உட்படாதவனே காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறைக்கு உட்பட்டவனே காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறைக்கு உட்படாதவனே ஆயினால் நம்மளே வந்து நம்ம அன்லிமிட்டடாக லிமிட்டடாக நான் சாஸ்திரப்படி பார்த்தா அகம் பூர்ணகா என்ன விவகாரத்தில் கேட்டால் என்னென்னா பாடி வந்து என்ன லிமிட் பண்ணுறது மைண்டு வந்து லிமிட் பண்ணுறது என்னோடய நாலெட்ஜு என்ன லிமிட் பண்ணுறது எனக்கு எவ்வளோ படித்தாலும் திருப்தி வரல எவ்வளோ எண்ணத்தை கொடுத்தாலும் மனசுக்கு திருப்தி வரமாட்டேங்கிறது எப்போ பார்த்தாலும் தன்னை வந்து எப்போ பார்த்தாலும் ஐ ஆம் லிமிட்டடுங்கிற அந்த ஃபீலிங் போகமாட்டேங்கிறது ஆஹ அன்லிமிட்டெட் அன்லிமிட்டட் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அதுக்கும் அர்த்தம் கொடு அப்போ சம்மிதான்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றினாலும் வர சம்மிதா என்ன அர்த்தம் லிமிட்டட் சம்மித்தர்த்தம் வெல் லிமிட்டட் நன்றாகவே லிமிட் பண்ணியிருக்கு விவகாரத்திலே நமக்கு லிமிடேஷன்ஸ்லாம் தேவைப்படுறது சில சமயம் நாமளே லிமிட் பண்ணலைன்னா லிமிட்டேஷன்ஸு வந்து ரொம்ப பாதிக்கும் மனசை யோசித்து எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல நாமளே கோடு போடலன்னு சொன்னால் போடு போடுறவன் தான் வந்து என்னென்னா அவன் என்னென்னா பூர்ணக எனக்கு போரும்ப்பா இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை இதுக்கு மேலே எனக்கு பணமோ இடமோ வஸ்திரங்களோ எதுவும் எனக்கு தேவையில்லை ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு இது ரொம்ப அப்புறம் கடைசியில் அதையே எனக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் முழுக்க சாமானாக சேர்த்து சேர்த்து வச்சு இடம் போடலன்னு சொல்லி இடத்த பரிசு பண்ணி அதுக்குள்ளே இன்னும் சாமானை வச்சு அதுக்கப்புறம் இது எங்கே கொண்டு வைக்கிறது போகிற போது யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வராது அப்புறம் ஒரு ஒருத்திட்டியாக சொல்லணும் எடுத்து இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ இந்த வீட்டில் இந்த பொண்கள்லாம் நிறையா இருந்தால் அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு நீ இந்த பாத்திரத்தை நீ எடுத்துக்கோ இருக்கிறதே நாலு செருவம் தான் இருக்கும் அதனால் இதை நீ எடுத்துக்கோ இந்த மாட்டை நீ எடுத்துக்கோ அந்த தோப்பை நீ வச்சுக்கோ நான் போனதுக்கப்புறம் யாரும் சண்டை போட மாட்டிங்களே யாருக்கு தெரியும் இது வேறு நான் போனதுக்கப்புறம் நீ சண்டை போட்டால் என்ன போடாட்டி எனக்கு என்ன அப்படி இருக்கக்கூடாதோ எல்லாம் ஒத்துமையாக இருங்கோ என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம மனதுக்குள்ளே இருக்குது சம்மி மிதகானா என்ன அர்த்தம் ஒரு இடத்துலையா அது லிமிட்டை இது நானாக இதுக்கு இடையில் சொல்கிறேன் இது ஒரு இடத்துல நாம் வந்து நோ சொல்லணும் இல்லாட்டி கோடு போடணும் இல்லாட்டி என்ன ஆகும்னா அது நம்ம மண்டைக்குள்ளே போய் அது கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போகிறோம் அது நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருந்தால் தீந்தோம் ஏதோ எக்கேடு கட்டு போகிறதுன்னு விட்டுவிட்டால் பரவாயில்லை இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுங்குணேன் அப்போ நம்ம மாட்டிப்போம் ஏன்னா அதை அதை உறுத்தின்ண்டே இருக்கும் மைண்டுக்குள்ளே அது சரி பண்ணலையே அது சரி பண்ணலையே அது சரி பண்ணல ஏன்னா அது எப்படி ஆக போகிறதோ தெரியலையே அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு விவகாரத்துல எல்லாம் அதான் ரொம்ப இதாக இருக்கணும் ஏன்னால் அந்த மனது ஏமாத்தும் அதனால்தான் இதுக்கு பேர் அனலஹான்னு பேர் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி கிடையாது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா இது வந்து காமயேஷக் க்ரோதயேஷா ரஜோகுணசமுதவ மகாசனோ மகா பாப்மா வித்தியேன மிக வைரிணம் இல்லை காமரூப்பேண கௌந்தேய துஷ்பூரேண அனலே நச்ச எல்லாம் படிக்கிறது ஒரு பக்கம் நம்ம பண்ணுறது ஒரு பக்கமாகவும் இருக்கக்கூடாது சில பேர் நான் பார்க்குறேன் படிக்கிறதெல்லாம் பிரமமாக சொல்லிவிடுவாள் ஸ்லோகம்லாம் கோட் பண்ணுவாள் நடைமுறையில் போய் பார்த்தா வண்டி வண்டியாக இருக்கும் எல்லாம் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அப்படி இருக்கக்கூடாது ஆக மிதா மிதஹான்னா என்ன அர்த்தம் அளவுன்னு அர்த்தம் சம்மிதான்னா என்ன அர்த்தம் ரொம்ப அளவுன்னு அர்த்தம் அப்படி கூட சொல்லலாம் விவகாரத்தில் வரையறுக்க முடியாதவருங்கிறதுக்கு பதிலாக எல்லாத்திலையும் அளவாக இருப்பார் யுக் ஆஹார விஷய யுக்தேஷ்டு யுக்தோதே யோகோபவர்கள் துக்கா சங்கராச்சாரிய நம்ம சந்தோக சாஹித்யம் எல்லா சம்மித்தனர்த்தம் எல்லாத்திலையும் பேச்சில் அளவு சாப்பாட்டில் அளவு தூங்குறத்தில் அளவு யுக் ஆஹாரவிகார சம்மித்த எல்லாத்திலையும் லிமிட்டடாக இருக்கார் லிமிட்டேஷனுக்கு லிமிட்டடாக இருக்கிறதுக்கு பேர் தான் மரியாதான்னு பேர் இந்த மரியாதாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ எதையும் குறைக்கிறதும் இல்லை இல்லை அதுக்கு பேர் தான் பேர் மரியாதா அப்படின்னு சொன்னால் எல்லை கோடுன்னு அர்த்தம் மரியாதா ராமருக்கே பேர் மரியாதா புருஷோத்தம தமிழில் ஒரு இதெல்லாம் உண்டு நீதிக்கதைகள் மரியாதை ராமன் கதைகள் அப்படின்னு அந்த காலத்தில் உண்டு இப்பெல்லாம் எங்கே இருக்கு தெரியாது அவன் எல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லுவான் ஆக சர்வைஹி அப்படி அர்த்த ஜாத்தை தேர்ஃபோர் சம்மித்த சர்வைஹி அபரிச்சின்னா அமிதா எதனாலும் வரையறுக்க முடியாது ஆகவே அசம்மிதான்னு எடுத்துக்கலாம் ஆஹா சம்மிதான்னு மீனிங் ஏன்னா அதில் ஒரு ஆ தொத்தின் இருக்கு சமாத்மா சம்மித சமஹா அப்படிங்கிறது இருக்கிறதுனால சமாத்மா பிரித்து சம்மிதா வேணும்னா போட்டுக்கோங்கோ அசம்மிதா வேணுனாலும் போட்டுங்கோ சம்மிதாயனமஹா அசம்மிதாயனமஹா அப்போ சஹஸ்திராபம் பண்ணுறபோது என்ன பண்ணுறது ஏதோ ஒன்றுதான் பண்ண முடியும் அப்போ சாஸ்திரநாமத்தில் எது எடுத்துக்கலாம் சுவாமி அப்படின்னா ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும் ஒன்று ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணுங்கோ அப்போ எது பண்ணலாம் சொல்லுங்கோ அப்படின்னா அசம்மிதாய நமஹா ரொம்ப நல்லது ஆனால் ஞாபகம் இருக்கணும் சரி ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் இல்லை அடுத்தது சமஹா சமஹா இப்போ ஒரு அர்த்தம் என்ன சொல்லிவிட்டார் ராகத்வேஷம் இல்லாத மனசுன்னு சொன்னார் இல்லை இல்லைன்னா சர்வ சைத்தன்யமாகவும் எடுத்துக்கோங்க சர்வூதேஷு சம எடுத்துக்கோங்க இங்கே வந்து திரும்பவும் சொல்கிறார் சர்வ காலேஷு சர்விகாரர சம மயிலியா சே வா ச லு சுவவிக்காரர ம ச விரலேஷ எல்லா காலத்துலேயும் விகார ரஹிதாங்கிறார் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சொன்ன அர்த்தத்தையே சொல்லக்கூடாது இப்போ சமாத்மாவுக்கு சமஹா ஆத்மாங்கிறதுக்கு அந்தக்கரணம்னு எடுத்துக்கொண்டு அந்த ஒரு அர்த்தம் சொன்னார் ரெண்டாவதாக தான் சர்வபூத்தேஷு சமஹா எடுத்துட்டார் அதே மாதிரி சம்மிதாக அசம்மிதான்னு எடுத்துக்கொண்டு அதுக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டார் இப்போ என்ன சொல்கிறார் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அதாவது வீ சர்வ காலேஷு எல்லா காலத்திலையும் மாறாதவர் சமஹானா என்ன அர்த்தம் மாறாதவர் சவிக்கா நிர்வீக்காரா நிர்வீக்காரஹான்னு அர்த்தம் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் மாங்குறத்துக்கு லக்ஷ்மின்னு எடுத்துக்கிறார் எடுத்துக்கொண்டு சாவை வந்து சஹான்னு எடுத்துக்கிறார் மாங்குற அர்த்தம் அஷ்த அட்சர்த்த மயா அப்படிங்கிறார் மயா மாமே மாஹ மாம்மே மாஹ மயா மாபியாம் மாகாராந்த ஸ்திரீலிங்க மாஷப் அஹ மயா எல்லாம் நான் வெளிநா வடநாட்டிலெல்லாம் கூட அம்மாவுக்கு வந்து மாதான் ஜெய் மா அப்படின்னு சொல்கிறோமே அது வந்து சம்ஸ்கிருதந்தான் ஆஹா மாங்கிறதை எடுத்துண்டு மயா மயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் லக்ஷ்மியா ரமாசப்தம் இருக்குது அதுலேயும் ர மா ரான் மா தவா மா மஹா மாதவஹான்னு மகாவிஷ்ணுக்கு பேர் மான்னு சொன்னால் லக்ஷ்மி தவஹான்னா ஹஸ்பண்ட் மா தவஹா உமா தவஹா ரமா சொல்லுவோம் உமா யார் சிவன் ஆஹ் மாதவஹா உமாதவா இதெல்லாம் கவி கவிகள்லாம் பயன்படுத்துறது லக்ஷ்மியா சஹா அந்த சகாரத்தை சஹாங்கிறத எடுத்துட்டார் சஹ அவம் வர்த்தத்தை இதி வர்த்தத்தே இதி இவா சமஹா அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்ஷ்மியோட கூட இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு நம்ம பாஷையில் சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமோ அத்வைத சித்தாந்த பாஷையில் சொன்னால் என்னென்னா மாயா சகிதம் பிரம்மன் மாயா சகிதம் பிரம்மன் மாயையோடு கூடிய பரம்பொருள் கான்ஷியஸ்னஸ் வித் மேட்டர் மேட்டர் இஸ் ஈக்குவல் டு மகாலக்ஷ்மி கான்ஷியஸ்னஸ் ஈக்குவல் டு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுன்னா கான்ஷியஸ்னஸ் இந்த சங்க சக்கரம் வடகலை தங்கிலாம் வரக்கூடாது எல்லாம் வரக்கூடாது நோ ஃபார்ம் சரி அடுத்தது என்னது வசுர்வசுமன சத்ய சமாத்மா சம்மித்த சம முடிஞ்சு போயிடுது அமோக புண்டரீகாட்சோஷர்மா விராக்கிருதி அமோக புண்டரீகாட்சா விரஷகர்மா விராக்கிருதி நாலு நாம இருக்குது பாஷ்யம் படிப்போம் பூஜித ஸ்துதா अवितथ நுா கோமோ அவித்த इति சய அதாவது அமோகாங்கிற சப்தத்துக்கு சாதாரணமாக அமோகம் அப்படின்னு சொன்னால் எதுவும் வீண் போகாதுன்னு அர்த்தம் மோகம்னு சொன்னால் வேஸ்ட்னு அர்த்தம் கீதையில் பார்க்குறோம் இல்லையா மோகம் பாத்த ஜீவதி யஜசிஷ்டாசிநா முச்சியந்தே சர்வகிள்பிஷை புஞ்சத்தை தேகம் பாப்பா ஏ பச்சு ஆமக்கார பாடத்துல சொல்ற கிருஷ்ண மோ மூணாவதய அகாயு இந்திரியாரா மோகம் பாவா அதாவது தர்மத்தை யார் கடைபிடிக்கவில்லையோ அவன் எப்பப்பா புலநின்பங்கள்லேயே உழலுகிறானோ அகாயுகு அவன் என்ன பண்ணுறான்னா வாழ்க்கையில் அகாயுகுனா பாப்பி அகாயுக இந்திரியாராம ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் இந்த தர்ம சக்கரம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது எவன் பிரவர்த்தித்த சக்கரம் நானு வர்த்தயதீக யகா எவன் ஒருவன் இந்த தர்ம சக்கரத்தை கடைப்பிடிக்கவில்லையோ அவன் என்ன பண்ணுறான்னா அகாயுக அகாயுகுன்னா அவன் பாபத்தை பா வாழ்க்கையை வந்து பாபத்திலையே கழிக்கிறான் அந்த ஆயுசை இதாகிடுது அப்புறம் என்னதுன்னா மோகம் பார்த்தசீவதி அவன் இந்த ஜகத்துக்கு இவனால் என்ன பிரயோஜனம் இவனால் ஒருத்தர் பிரயோஜனம் அவனுக்கும் கிடையாது ஊருக்கும் கிடையாது ஆகையினால் இந்திரியா ராமஹா இந்திரியா ராமஹான்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது அரட்டை அடிக்கிறது கதை பேசுகிறது தூங்கிறது இதை பண்ணிகிட்டே இருக்கான் இந்திரியா ராமகா மோகம் சகா ஜீவதி வேஸ்ட் இவனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை அங்கே சொல்லியிருக்கு அதை கோட் பண்ணுறேன் இங்கே அமோகான்னு பகவானுக்கு பேர் என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியார்னா அவனை அவனை சார்ந்திருக்கிறவனுக்கு வாழ்க்கை வீணாகாது பிரயோஜனமாக இருக்கும் யார் பகவானை சார்ந்திருக்கானோ அவன் வாழ்க்கை வீணாகாது அதில் பூஜிதா ஸ்தா சம்ஸ்மிருத்தோவா சர்வஃபலம் ததாதி நிறா கரோதி இது அமோகா அவரை பூஜை பண்ணாலும் சரி அவரை உடம்பால் பூஜை பண்ணாலும் சரி வாயால் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி இது மூணு சொல்கிறது பூஜிதான்னா காய்கம் ஸ்தூத்தான்னா வாச்சிக்கம் சம்ஸ்மிருத்தோஹன்னா மானசம் தியானம் பண்ணுறான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் பூஜை பண்ணுறான் அவனுக்கு என்ன பண்ணுறான்னா சர்வஃபலம் ததாத்தி அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் மோக் புருஷார்த்தம் எல்லாத்தையுமே கொடுக்குறார் சர்வ பலம் தத்தாத்தி ந விர்தாகரோத்தி அவன் விர்தான்னா வேஸ்ட் ந விர்தா கரோத்தி ஒரு நாள் அதை வீணடிக்க மாட்டான் பகவான் நம்ம பண்ண பூஜைக்கும் நம்ம பண்ணின ஸ்தோத்திரத்துக்கும் நம்ம நினச்ச தியானத்துக்கும் நல்ல பலனை கொடுப்பான் வீணாகாத பலன்களை கொடுப்பான் அதனால் பகவானுக்கு என்ன பேர் அமோகா அமோகஹான்னா என்ன அர்த்தம் வீணாகாத தன்மையை உடைய வீணாகாத பலத்தை கொடுப்பவன் நமது வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கை வீணாக போகாமல் நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம் நம்ம வந்து இத்தனை நாளாக வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு அந்த ஃபீலிங் வராது நான் வந்து வா வீணற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவதும் உண்டோ அதனால் இந்த வாழ்க்கை வீணாக போகக்கூடாது ஒரு ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்கணும் இந்த அமோகமாக இருக்கணும் அமோகமாக வாழ் அப்படின்னா என்ன அர்த்தம் வீணாக போகாமல் வாழ் சொல்கிறோம் இல்லையா வீணாக போயிடுவேன் உருப்பிடாமல் போயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு அப்புறம் ஃபீலிங் கில்ட்டு ஃபீலிங் தான் வரும் லைஃப்பை வந்து நான் இப்படி பணம் பதவி புகழ்னு சொல்லி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன் மனுஷ ஜென்மாக எதுக்காக கொடுத்ததோ அதை பண்ணாமல் மிருக மாதிரி வாழ்ந்து தொலைச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா ஆரம்பத்துலேயே தோஷம்னு அர்த்தம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் பிகினிங்லேயே நிறைய இதெல்லாம் விட்டு போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச பக்கமெலாம் மெட்டீரியலிசம் தான் இருக்குது ஒன்றும் அர்த்தம் இல்லாட்டி காமந்தான் பகவானோட சந்நிதியிலேயே இல்லை தர்மார்த்தம் மோ தர்ம மோக்ஷம் கோவிலே மெட்டீரியலிஸ்ட்டு மெட்டீரியலிசம் ஆகிடுது கோவிலே சென்ஸ் ப்ளஷர் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கிற போது என்ன கடுகுக்குள்ளே பேய் பூந்த கதை தான் கடுக மந்திரிச்சா கடுக மந்திரிச்சா பேய் போகுன்னா கடுகுக்குள்ளே பேய் பூந்துட்டால் என்ன பண்ணுறது அதுதான் கதை நிறைய நம்ம பார்க்குறோம் ரொம்ப அபூர்வமாக தான் இதெல்லாம் இருக்குது காரணம் என்னென்னா எங்கேயுமே எந்த ஒரு சந் நிதியிலையும் சன்னிவேஷத்துலையும் இந்த சாஸ்திரஜானமே இல்லையே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கோயில் கட்டுறான்னா என்ன ஒரு ஆட்டிடியூட் இருந்துருக்கணும் மனசில் தஞ்சாவூர் கோயில் இவ்வளோ பெருசாக கட்டுறான் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் பெருஷா ஐலாண்டில் பெரிய பங்களா கட்டுறான் ஸ்விம்மிங் பூல்லாம் நிறைய வச்சுக்கிறான் எல்லா ரூம்லேயும் டிவி வச்சுக்கிறது ஒரு ஒருத்தருடைய டேஸ்ட்டுக்கு மாதிரி ஒரு குழந்தை இல்லை குழந்தைகளே இல்லை அது வேறு விஷயம் எல்லாம் வச்சுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் வேஸ்ட் அது மாத்திரம் இல்லை எக்கனாமிக்கல் வேஸ்ட்டு இந்த நிறைய சொல்கிறாங்க அதாவது இந்த குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது பாருங்க அதாவது குழந்தைங்கள்லாம் தனித்தனியாக போய் எல்லோருக்கும் ப்ரைவசி யாரும் கேட்கப்படாது அப்படின்னு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் அதனால வந்து எக்கனாமிக்கல் வேஸ்ட்டு எவ்வளோன்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க இவன் தனியாக போகணும் அதுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு செங்கல்லு சிமெண்ட்டு நேச்சரெல்லாம் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணும் என்னோட ஒரு என்னோடய சுகமான வாழ்க்கைக்காக அல்பமான சுகமான வாழ்க்கைக்காக நான் இயற்கையை எவ்வளவு தூரம் நாசம் பண்ணுறேன் யோசித்து பாருங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் நான் சாமியாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக போய் ஆசிரமம் கட்டினா எத்தனை கட்டடம் கட்ட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கட்டணம் கட்டுறதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சு போய்டும் இது எக்கனாமிக்கல் ஆங்கிள் நீ ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் எவ்வளவோ இருக்குது தர்ம ஆங்கிளில் இருக்குது இதில் இருக்குது சேர்ந்துருக்க முடியல சேர்ந்துருந்தால் அவரை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தகுந்த மாதிரி வாழ முடியாது ஏதோ ஒரு ஆர்டருக்குள்ளே வந்தானோ எல்லோரும் ஆர்டருக்குள்ளே வர்றதுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது அப்போ என்ன இருதுன்னா அமோக மோகா அமோகஹா நமோகா அமோகஹா அமோக எநமஹா அமோகாய நமகான்னு சொல்கிற போது என்னோடய பூஜை எதை என்னோட வாழ்க்கையை வீணாக்காமல் என்னை காப்பாற்றின் இருக்கிறவன் பகவான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறான் என் பேச்சு வீணாக போகக்கூடாது என்னுடைய எண்ணங்கள் வீணாக போகக்கூடாது என்னுடைய நட உடை எல்லாமே வீணாக போகக்கூடாது எல்லாம் நல்லதுக்கே நடக்கணும் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் ஆகக்கூடாது எல்லாம் பண்ணுறா பார்க்கும் வேஸ்ட்டே வேஸ்ட்டு வந்தால் வேஸ்டேஜே ஹவ் டு மேனேஜ்மெண்ட்டு அதையும் கூட வந்து நல்லதாக பண்ணணும் வேஸ்டேஜ்லேருந்து கரண்ட் எடுக்கிறேங்கிறான் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறான் நம்ம ஊரில் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னே தெரியாது இல்லை நிறைய இது கடையில் இதெல்லாம் சொல்லி வைக்கிறேன் வாழ்க்கையில் ஒன்றும் வீண் பண்ணப்படாது வீண் பண்ணாமல் வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா பகவான் நினைச்சார்னா எப்படி வேணாலும் பண்ணுவார் ஆக்கி அழித்து துடைப்பார் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தருவாய் அவிதத்த சங்கல்பா அவித்த சங்கல்பாகனா பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டால் அது வீணாகவே போகாது இது இப்படி தான் பண்ணணும் கம்சனை வதம் பண்ணியாகணும் சுசுபாலின வதம் பண்ணியாகணும் அப்படின்னு தானே அவதாரம் பண்ணுறார் அதனால் அவருக்கு பேர் சத்திய சங்கல்பகா அவிதித்த சங்கல்பகான அர்த்தம் சங்கல்பம் பொய்யா போக பண்ணின தீர்மானம் வெற்றி அடைந்தே தீரும் எடுத்த முடிவு எடுத்த காரியம் யாவினும் வெற்றிபர் பாரதியர் பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் இன்னைக்கு தான் திண்ணிய கருத்தினோடும் சிரித்திடு முகத்தினோடும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் முடியாது என்ன இருக்கு இந்த சத்யசங்கல்பகா இந்த யமதர்மராஜன் நச்சிகேதஸுக்கு வரம் கொடுக்குற போது சங்கராஜர் அங்கே சொல்லுவார் சத்யசங்கல் போகி ஐஎம் தேவகா ஸ்தோத்திரம் பண்ணுவார் நான் உனக்கு என்ன பிரணீஷ்வ வரமெல்லாம் கேளு அப்படின்னு நச்சுகேதஸுக்கிட்ட சொல்கிற போது அகம் சத்யசங்கல்பா தேவஹா நீ கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குன்னு ஆத்ம வித்தியை தான் கொடுக்க மாட்டேங்கிறார் ஆத்மவித்தைக்கு தான் போராடுறான் அதெல்லாம் எங்கள் ஊரில் நானே என்னோடய எஃபர்ட்லேயும் வாங்கிக்கலாம் சுவாமி நீங்கள் இந்த யானையை கொடுக்குறேன் குதிரையை கொடுக்குறேன் பூனையை கொடுக்குறேன் இதெல்லாம் யாருக்கு வேணும் ஹவு டு லிவ்னு தெரியாமல் நீ இவ்வளோ சொத்தை கொடுக்குறேன்னா அதை வச்சுன்னு எவன் வாழ்வான் நாலடிச்ச கொடுத்தேனா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் வாழ்வேனே எனக்கு விஷ்டத்தை கொடு ஞானத்தை கொடு எவ்வளோ இது பண்ணுறான் அந்நியம் வரம் நச்சுக்கேதா நவ்ணீதே வேற வரத்தை நச்சுக்கேத கேட்க மாட்டான் அப்படின்னு அரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் ஆக சத்தியசங்கல்பா பகவான் சத்தியசங்கல்பன் அதனால் இத் அதுக்கு கொட்டேஷன் சாந்தோக்கிய உபனிஷத்தில் எட்டு ஏழு ஒன்று சத்தியசல்பந்திரத்தை கோட் பண்ணுற அடுத்தது புண்டரீகாட்சம் புண்டரீக்கம் அனுப்னோ திறலட்சித புண்டிகாட்சம் புண்டரீக்கே अस्य அக்ஷிணி அதுவா புண்டரீகாட்சத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறேன் ஹதயஸ்தம் புண்டரீகம் உள்ள தாமரை ஹ்தயத்தில் தாமரை போல இருக்குது உபனிஷத்துக்கள்லேருந்து பார்க்குறோம் பத்மகோஷப் பிரதீ காஷகம் ஹ்தயஞ்சாப்பியதோ முகம் அதோ நிஷ்டாவிதஸ்தியாந்தே நாபியமு பரிதி இப்படி சொல்லியிருக்கு வேதத்தில் அஸ்னு அக்ஷம்ங்கிறதுக்கு அஸ்னு வியாப்னோதி வியாப்னோ அஸ்னு अंग வியாபிச்சிருக்கார் அங்கே அவைலபிலிட்டின்னு அர்த்தம் மலர்மிஷை ஏகினான் உள்ளத்திலே உணர்வாக உணரப்படுகிறான் இந்த ஹிருதயத்தில் அகம் அகம்னு இருக்கே இந்த அகங்கிற தத்துவம் வாஸ்தவமா சைத்தன்ய தத்துவம் பிரகிருதிருதி பின்னா சுத்த போதஸ்வபாவ சதசதிதமசேஷம் சையர்சேஷதி விலசதி பரமாத்மா ஜாக்கிரதாதிவாசு ஹாஷாத் சாட்சிப்பேணே சதாப்பேத்திம்போகமல்ல நமக்கு பிரமாணம் ஆயின தலக்ித எங்கி வியாப்சிருந்தாலும் அங்க விழங்குறர்லயோ வேதனி தங்குயா பரமே வோமன் அப்படின்னு சொன்னதுனால தகிரம் விபம் பரமேஷ்மூத்தம் அதுதான் சொன்னர் எண்டம் புரமத்தி தகிரங்க விஷோக்கம் தமின்ய்து உத்தவியம் அஹ தஹர வித்யா தகராகாஷத்தில் உபாசன அப்படி சொல்லியிருக்கு அஹன புண்டரீ அ புண்டம் அஷ்னு வியாப்னோத்தி திற உபலக்ஷிதா அங்க தெரிகிறது சயே வம்பித்து எல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் நிறைய சொல்கிறது இது அதுக்கு என்ன பிரமாண சுவாமின் வேதத்தில் இருக்கே எத் புண்டரீகம் புறமத்தியசர்கம்னு இருக்குது ஆகையினால இதிஸ்ருதே புண்டரீக புறமத்தியஸ்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிவிட்டார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் ரூபமாக எடுத்துக்கிறது இது வந்து இந்த இடத்துல என்னது சைத்தன்யம் ஆக ஹிருதயாவ சின்ன அந்தக்கரண அவச்சின்ன சுத்த சுத்த சைத்தன்யம் எப்படி கட்டாகாச அவச்சின்ன ஆகாசம்னு சொல்கிறோமோ கட்டாவ சின்ன ஆகாசம்னு சொல்கிறோமோ ஹட்டாக்காஷ சொல்லலை ஹட்டாவச்சின்ன ஆகாசம்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஹிருதயாவ சின்ன அந்தஸ்கரண அவ சின்ன அப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு இது பிரமாணம் சதா சர்வகத்தோப்பியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே புத்தவையேவ அவபாசேத புத்தியில்தான் அது நன்றாக விளங்குகிறது அகம் நான் நான் நான்னு சொல்கிறோமே இந்த நானை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இது பிரம்மன் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்புறம் பகவானுக்கு ரூபம் இருக்குன்னு வச்சுட்டோம் ஒரு பாவனை பண்ணுறோம் ஆனால் புண்டரீக ஆகாரே உபே இந்த கண்கள் ரெண்டும் தாமர எதழ் போல இருக்குது வியாசருக்கு சொல்கிறோம் இல்லையா நமோஸ்துதே வியாச விஷால புத்தே ஃபுல்ல அரவிந்த ஆயத்த பத்ர நேத்திர அதே மாதிரி பகவானுக்கும் புண்டரீகாட்சா தாமரை போன்ற கராரவிந்தம் பதாரவிந்தம் முகாரவிந்தம் வடசிய புத்திரஸ் எல்லாம் இல்லையா அது மாதிரி ஆஹா புண்டரீக்க ஆக்காரே ஆகாரம்னா தாமரை போன்ற கண்கள் தாமரைக்கண்ணான்னு திருவள்ளுவரே சொல்கிறார் தாமரைக்கண்ணான் துயிலும் உலகுங்கிறார் திருக்குறள் இருக்குது ஆக திருக்குறள் ஒரு குரல் இருக்குது உலகளந்தான் தாமரை கண்ணான் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறார் திருவள்ளுவர் ஆ புண்டரீகாக்காரே உபயக்ஷினி அஸ்ய இதி இந்த ரெண்டு தாமரை தாமரை இதழ்களைப் போன்ற இரண்டு கண்களை உடையவன் இவன் உடையவன் என்கிறது யாரோ அஸ்ஸன இவருக்கு இவருக்கு தாமரை இதழ்கள் போன்ற இரண்டு கண்கள் இருக்கின்றன என்பதனால் இவர் தாமரைக்கண்ணன் புண்டரீகாட்சன் என்று அழைக்கப்படுகிறார் அரவிந்தாக்ஷா புண்டரீகாட்சா பத்மாகஹா இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது அம்புஜாட்சா அம்புஜாட்சி அம்பாளுக்கு இருக்கு தோயதாட்சி தோயதாட்சின்னா என்ன எதுவும் தெரியுமோ தோயதான்னா தாமரை தான் தண்ணீரில் தோன்றுவது எது வெள்ளத்தனையே மலர் நீட்டம் எல்லாம் படிக்கிறோமே அதுதான் அடுத்த ஷில் ஸ்லோ அடுத்த இது ஃபுஷ கர்மணே நமஹ புண்டரீ அமோகா வசஷக்கணே நம வஷக்கமாக அர்த்தஞ்சு லாமலட்ச அதுஷர்மாஷா தமஸ்வலம் கர்ம அ இவருடைய செயல்களெல்லாம் அற அறத்தை நமக்கு உணர்த்துகிறது அறவாழி அந்தணன் திருக்குறள் ஆஹ் தர்ம லக்ஷணம் கர்ம அசிய இப்ப பகவானுடைய இதெல்லாம் சிருஷ்டி எல்லாம் என்னதுன்னா தர்மா எல்லாம் தார்மிகம் நம்ம இத்தூண்டை சிருஷ்டி பண்ணிவிட்டு நம்ம அடிச்சுக்கிற டம்பம் எக்கச்சக்கமாக பண்ணிக்கிறோம் பகவானுடைய சிருஷ்டிஸ்திதி சம்ஹார லயக் கிரமங்களுக்கு முன்னால் நம்மளதெல்லாம் ஒன்றுமே இல்லை தூசு கூட பெறாது ஆனால் நமக்கு இருக்கிற அகங்காரமும் கர்வமும் அதை சொல்லியே மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணுறதும் ஆ தர்ம லக்ஷணம் கர்மை நம்ம பண்ணுற கர்மானால் ஆக்ஷன் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் ராகத்வேஷப் பிரவிற்த்தியோடு இருக்கணுமா இல்லை தர்மசாஸ்திரம் மூலமாக இருக்கணுமா நமக்கு இருக்கிற ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணுறோம் பேசுகிறோம் திங்க் பண்ணுறோம் கை காலை அசைக்கிறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் இந்த ஆக்ஷன் எல்லாமே தர்ம மார்க்கமாக இருக்கா இல்லை ராகத்வேஷப்பூர்வகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளதெல்லாம் விருப்பு விருப்புனால்தான் இருக்குது பெரும்பாலும் அது சாஸ்திரம் வந்து என்ன இப்படி உட்காரணும் இப்படி உட்காரணும் கோயிலுக்கு போனால் எப்படி உட்காரணும் காலை நீட்டப்படாது இப்படி தான் உட்காரணும் இப்படி இதைத்தான் பேசணும் அங்கே உட்காந்துட்டு ஊர்வம்பலாம் பேசப்படாது வெளியில் பேசினா இருக்கிற பாவத்தை விட கோயிலுக்குள்ளே போய் ஊர்வம்பலாம் பேசினால் பாவம் கூடி போயிடும் இல்லையா கோவிலுக்குள்ளே போய் காசி பண்ணணுன்னு வச்சுங்கோ கோயிலுருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமோ அரட்டை அடித்தா உள்ளுக்குள்ளே போய் அங்கே வந்து ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லணும் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கணும் அங்கே போய் நிறைய கோயிலில் நம்ம பார்க்குறோம் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டுருக்கார் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டுருக்கார் அதெல்லாம் எதுக்கு எதுக்கு சொல்கிறோம்னா பாபம் அதிகமாகிடும் அதாவது வெளியில் க்ஷேத்திரத்தில் பண்ணாலே பாப்பம்னா உள்ளுக்குள்ளே போய் பண்ணினா சொல்லவாகணும் ஆசிரமத்துக்கு வெளியில் பண்ணாலே பாபம்னா ஆசிரமத்துக்குள்ளே பண்ணினால் இன்னும் கூடிடும் ஜாகிரதையாக இருக்க ஆஹா தர்ம லக்ஷணம் கர்ம அசை இத்தி ரிஷகர்மா பகவானுக்கு பேர் ரிஷகர்மான்னா என்ன karma மானம் கமாங்கிறது கம அது என்னும் கமன்தம் புல்லிங்காயயும் கம நபும்சலிங்கம் நபும்சிங்க கம நபும்சிங்கம் அந்த நபுசலிங்க அதி கமர்மலட்சணம் கம அனுஷான விஷகர்மா ரிஷகர்மானவ் ரிஷகர்மான ஆத்மா ஆத்மானவ் ஆத்மான மாதிரி ஆயிடும் கர்மா கர்மானவ் கர்மான ஆஹா விஷகர்மா விஷ ஈஸ் இக்குவல் டு தர்ம கர்மா ஈஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் பகவானுடைய எல்லா ஆக்ஷனும் நம்ம பகவானை சொல்கிற போது நமக்கு என்ன வேணும் பகவான் தர்மம் பண்ணுறது எதுக்கான நமக்காகப்பா நீ எப்படி வா வாழணுங்கிறதுக்காக தான் பகவானே அவதாரம் பண்ணி காமிக்கிறார் இதெல்லாம் தர்மம்னு உபதேசம் பண்ணுறார் ஆகவே விரகர்மா அடுத்தது விராக்கிருதி ஆகிருத்தினா ஃபார்ம் தர்மார்த்தம் ஆகிரு சரீரம் எஸ் இ சா வஷா கிருதிஸ்தாபனா इति இது பகவத் வச்சு அறவடிவங்கிறர் விரகர்மன்ன அறச்செயல் அப்படின்னார் இப்போ என்ன சொல்கிறார் அறத்தின் வடிவம் அறம் வளர்த்த நம்பி அப்படிங்கிறார் கம்பர் ராமரை அப்புறம் என்ன சொல்கிறார் நடையின் நின்றுயர் நாயகன் அப்படிங்கிறார் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறோம் ராமோ விக்கிரகவான் தர்ம ராமன் வந்து தர்மத்தோட ரூபங்கிறோம் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மா எத்திக்ஸ் மாரல் வேல்யூஸ் இவ்வெல்லாம் சொல்கிறோமே அதுதான் இங்கே தர்மார்த்தம் ஆக்கிருத்திகி தர்மத்துக்காக வேண்டி உடம்பை எடுத்தாராம் அது சொல்கிறார் ஆகிரு சரீரம் எஸ் உண்மையிலேயே பகவானுக்கு சரீரம் கிடையாது அஜோபி சன்னவியாத்மா பூத்தாநாம் ஈஸ்வரோ சன் பிரகதிம் சுவாதிஷ்டாய சம்பவம் ஆத்மாயையான்னு சொல்கிறாரே பகவான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தை அஹ தர்மார்தம் தர்மார்தம்னா என்ன தர்மத்துக்காக வேண்டி ஆக்ருகி ஆகிருத்தினா என்ன அர்த்தம் ஷரீரம் அது எஸ்ய யாரு யாருடைய ஷரீரம் தர்மத்திற்காக தோன்றியதோ எவருடைய எந்த பகவான் ஷரீரமே இல்லாத பகவான் எதன் பொருட்டு சரீரத்தை எடுக்கிறாரோ அவதார மூர்த்தியாக இருக்கிறாரோ அவருக்கு பேர் ருஷாகிருத்திகி அவதார மூர்த்தி ரூபம் அப்படின்னு போடணும் விஷாகிருத்தி என்ன என்ன அர்த்தம் விஷ ஆக்ருத்திஹி விஷாக்கிருத்திஹி அதுக்கு பிரமாணம் என்னென்னா தர்மசம்ஸ்தாபனார்த்தம் என்ன தர்மார்த்தம் நர் இங்கே அதே சொல்ல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய எல்லாருக்கும் பணம் கிடைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறதில்லை எல்லாருக்கும் வேண்டிய சுகம் கிடைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறதில்லை சரியாகிறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணுறார் உடனே சண்டைக்கு வந்துடுறான் இல்லையா ஒன் நேஷன் ஒன் சிவில் கோட் அப்படின்னா சண்டைக்கு வந்து விடுறானே உடனே ராட்சசலாக தர்மத்தை சம் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வேண்டிதானே பகவான் சின்ன வயசுலேருந்தே கம்சனை கம்சனை வதம் பண்ணுறார் அப்புறம் சிசுபாலன் எல்லாம் துரியோதனாதிகள் இத்தனை பேரையும் பண்ணுறது என்ன சுலபமாக என்ன மகாந்த கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தோட கதையெல்லாம் நீங்கள் டீப்பாக படித்தது தான் தெரியும் यूर भूमि भारत कुार अधर्म सामदान भेद दंडी सरीपार पारे धर्म संस्थापनाथायुे युगे संभवामी युगे युग तवसरेपेलना देवपड़ो अना धर्म यदा यदा ही धर्म से ग्लानिवती धर्म से ग्लानिवती अधर्म से अभ्युथानी அதர்மம் அதிகமாயிடுறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதர்மம் அஞ்சு தான் தர்மம் இருக்குதுன்னா அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா அப்போ அகம் சிருஜாமி ஆத்மானம் சிருஜாமி ததா ஆத்மானம் அகம் சிருஜாமி அப்பொழுது என்னுடைய என்னை நான் பிறப்பித்து கொள்கிறேன் மாயைனால் பிறப்பித்துக்கொள்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறேன் சாது நாம் பரித்ராணம் துஷ்கிருதாம் அதன் மூலமாக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறேன் ஏதோ கோட் பண்ணுற இது பகவத் வச்சனாத் பகவான் ஸ்ரீமன்னாராயணனே விஷ்ணு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி அவர் சொன்ன உபதேசம் பா அப்படின்னு சொல்லி விராக்கிருதி அமோக்புண்டாட்சோ விரகர்மா விராக்கிருதி அடுத்தது ருத்ரோசிராபு அமத்தாணு வராரோ மகாத்தரு பூ விஷ்நுச்சி அமத்தாணு வராரோ மகாத்தபருஷத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் ருத்ரா பகுசிராக பப்ரு விஸ்வயோனி சுச்சிசிரவா அமிராக சாஸ்வத்தானு வராரோ மகாத்தப பத்து நாமக்கள் இருக்குது பார்ப்போம் எப்படி அவர் இதை அன்வயம் பண்ணி சாஸ்வதஸ்தாணுன்னு ஒரே நாமாவாக போட்டிருக்கு புஸ்தகத்தில் சரி சாஸ்வத்தாணு போடலாம் சாஸ்வதாணு ருதிரசப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் சம்ஹார காலே பிரஜா சம்ஹரன் ரோதயத்தீ தீ ருதிரா ருதம் ராத்தீ ம்ணம்ாவயத்தீ னாவீ ருதிராச்சி ருக்கேத்து தாவ வயதிபுத்தை திவரமணம் வச்சு ருதிர்க்கு அர்த்த நிறைய சொல்றர் 1, 2, 3, 4 अच्छा चल रर्थ मुदलर्थम संहारकाले प्रजा संहरन रोदयतीद्राल एला शरीर प्रजाथम एला शरीर ஜீவர்களேன்னு அர்த்தம் இல்லை சரீரத்துக்குள்ளே ஜீவன் மாட்டின்னு அவஸ்தப்படுறானே இதோடு இருக்கேன் இருக்கேன்னு சொல்லின்னு தானே இருக்கும் ஆக பிரஜாகா சம்ஹரன் பிரஜாகான்னா என்ன அர்த்தம் மக்களையெல்லாம் சம்ஹார காலத்தில் அழித்து அழ வைக்கிறாராம் அதனால்தான் ருத்ர ஜபமே எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம பண்ணினால் பாவத்துக்கெல்லாம் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் ருத்ர ஜபம் பாப்ப நிவத்திக்காது ருத்ர ஜபம் அது பிராயஷ்டித்த கர்மா அது வந்து நித்திய கர்மாவோ நைமித்திக கர்மாவோ காமிய கர்மாவோ இல்லை அது பிராயஷ்டித்த கர்மா நாம் பண்ணாக்கிற மத்துக்கெல்லாம் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அதனால் என்ன நான் அழ வச்சுடுவார் துக்கம் தாங்காமல் அழுவோம் கத்துவோம் ஆக சம்ஹார காலே அவருக்கு அதெல்லாம் வந்து கருணையெல்லாம் காட்ட மாட்டார் காட்டக்கூடாது கருணை காட்டாமல் இருக்கிறது தான் கருணை ஆமாம் அதுக்கு பேர் தமிழ் அதுக்கு பேர் மரக்கருணின்னு பேர் அதாவது தப்பு பண்ணுறவனை தண்டிக்கிறது வந்து அது நல்ல காரியம் நீ திருந்தனும் எல்லாம் வந்து வயத்து வலி வர்றது முதுகு வலி வருது உடம்பு சரி இல்லாமல் உட்காந்து கத்துறோமேன்னா ஆமாம் நீ என்ன பாப்பம் பண்ணுறக்கியோ அதுக்கெல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து தானு அழுதாக தான் போகும்ப்பா அழுதாதான் பாபமெல்லாம் போகும் துக்கப்பட்டால் தான் பாபம் தீரும் துக்கப்படாமல் இப்படி பாபத்தை அழிக்கிறது அதே மாதிரி சுகப்படாமல் எப்படி புண்ணியத்தை அழிக்கிறது இல்லை வேண்டான்னு சொன்னால் எல்லாத்தையும் வேண்டாங்கணும் துக்கம் வேண்டானா சுகமும் வேண்டான்னு சொல்லும் குரல் அதெல்லாம் நிறைய இருக்கேன் யாதனின் யாதனின் நீங்கள் யான் நோதல் அதனின் அதனின் இளன் உனக்கு வந்து இது வேண்டானா அதையும் விட்டுடணும் எனக்கு வந்து ஒரு சைடு தான் வேணும் இன்னொரு சைடு வேண்டாம்னா எப்பவும் எங்காக இருக்கணும் ஓல்டேஜே வேண்டாம் எப்பவும் டேயாகவே டைமாகவே இருக்கணும் ஓல்ட் நைட்டே வரப்படாது அப்படின்னா எப்படி முடியும் சிருஷ்டியோட மகிமே அதுதானே தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் அதனுடைய நியத்தியை போய் நம்ம எப்படி வந்து தடுக்கிறது ஒரு சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறான் இன்னொரு சைடு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறானே நிறைய பேர் அதுதான் லோகாசமஸ்தா சுக்கினோபவந்தூங்கிறோம் துக்கினோபவந்தும் சொல்லுவோமா துக்கத்திலையும் சுகமாக இருக்கிற ஞானத்தோடு இருக்கட்டும்னு அர்த்தம் அப்படிதான் பண்ண முடியும் ஆனால் துக்கம் இருக்குமா என்ன ஏன்னா இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கை கொள்ளாதாம் மேல்னர் ஒரு குரல் வள்ளுவர் இந்த உடம்பு துக்கத்துக்கு காரணம் என்று தெரிந்து கொண்டு கலங்காமல் அறிவா அறிவுடைமையினர் இந்த உடம்பு துன்பத்துக்கு இருப்பிடம் என்பதை அறிந்து துக்கப்படாமல் இருக்கிறதுக்கான ஞானத்தோடு இருக்கிறது அறிவுடைமை புத்திசாலித்தனம் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கை கொள்ளாதாம் மேல் நிறைய இருக்குது நல்லா சொல்கிறது ஆ என்ன பண்ணுவார்னா அழவப்பர் சோரோதீத் எத ரோதீத் தத் ருத்ரஸ்யருத்ரத்வம் வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் இங்கே சங்கராஜார் கோட் பண்ணலை நம்ம யோசிக்கிறோம் ருத்ரனுக்கு லக்ஷணம் சொல்கிற போது சோரோதீத் எத ரோதீத் தத்ருத்ரஸ்யருத்ரத்வம் சா அரோதீத் எது அரோதித் தத்ருத்ரஸ்யருத்ரத்வம் ருத்ரனுக்குருத்ரத்வங்கிறது என்னதுன்னா தப்பு பண்ணினா அழ வச்சு திருத்துறவன் தவறு செய்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவர்களை திருத்துகின்றவன் ருத்ரன் ஆகையினால ரோதயத்தி ரோதயத்தின் நிச்சு ஆகையினால ரோதயத்தி அப்படின்னா அழ வைக்கிறவன் அர்த்தம் அழச் செய்யிறவன் அர்த்தம் அப்புறம் அடுத்தது ருதம் ராத்தி ததாதி இவா ருதம் தாத் ராத்தி இல்லாட்டி என்னென்னா அழுகையை கொடுக்கிறவன் அர்த்தம் அழச் செய்யிறவன் அழுகையை கொடுக்கிறவன் ருதம் சமாத்மா சம்மித சம அமோகப்புண்டரீகாட்ச மருதாதி ்விமோத் யோ ோதனம் ராத்தி ராதானே அனுப்பர்த்தி ததாத்தி ருத்ரகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் முதல் அர்த்தம் முடிஞ்சு போச்சு சரி ருதம் ராத்தி ததாத்தி இதுவா துக்கம் துன்பத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம் துன்பத்தை கொடுக்கிறவர் இன்னும் வேறு எதாவது அர்த்தங்கள் இருக்கான்னு பார்க்குறேன் அடுத்த வகுப்புல இதை பற்றி சொல்கிறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமஸ்தனன் தய சகசிரமூர்த்தே சகசிரிசிபாவே சகசிரே புருஷா ஷாஸ்வோட்டிணே நமவிந்தனீர் சூமாராஜி